சோத்திரம் உண்டாவதாக அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று அறிவிக்கிறார் கத்துரை பரிசு ராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக வாழ்க்கையில் நடந்ததான சம்பவங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற மக்களுக்கு தெரியும் கிருஷ்ணர்களுக்கு நன்றாக புரியும் சோத்திரம் உண்டாவதாக மகாதரிய ஐஸ்வர்யவானும் செல்வாக்குடையவனும் தேவனுக்கு பயந்து உண்மைமான பக்தனாகிய இந்த யோகோ சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அவர் பலவிதமான வேதனைகளை அனுபவிக்கும்படி நேரிட்டது தாங்குடா வேதனை திறந்து திறந்து வேதனை அவரு வாழ்க்கையிலே வந்தது நடந்த துர் சம்பவங்களையும் வருத்தத்துக்குரியதுமாக இருக்கும் அவர் தன்னுடைய உண்மையிலே உண்மையாக இருந்தார் தன்னுடைய உத்தமத்தில் உறுதியாக அவர் நிலை அவரை குற்றப்படுத்தும்படி அவருடைய நண்பர்கள் பக்தியுள்ள அவருடைய நண்பர்கள் பற்பல விதத்திலும் முயற்சி செய்து பார்த்தார்கள் அவரை குற்றவாளியாக அவர்களால் தீர்க்க முடியவில்லை அவர் சொல்லுகிறார் அவர் என்னை என்னை நான் பொன்னாக விளங்குவேன் என்று அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று அறிவிக்கிறார் கத்திர பரசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக சயின்ஸ்ல படித்திருப்பீர்கள் ஆர்க் நாட்களிலே இருந்ததான ராஜா தனக்கு பொற்குரிய சந்தோஷம் அதோடு கூட அவனுக்கு ஒரு சந்தேகமும் இது சுத்த பொன் தானா என்று அவனது சந்தேகிக்கிறதான கிரீடம் சுத்த பொன்னாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினான் செய்து வந்த பின்பு அதை பார்த்த பொழுது அவனுக்கு சந்தேகம் உள்ள ஞானிகளுக்கு கட்டளை கொடுத்தான் ஒரு ஞானி அவர் இதை ஆராய்ந்து பார்க்கும்படியாக பற்பது விதத்திலே முயற்சி செய்து ரொம்ப சங்கடத்தில் இருக்கிறதான நாட்களில் ஒரு நாள் அவர் தொட்டியிலே குளித்துக் கொண்டிருந்தார் குளித்துக் அவருடைய கால்கள் தண்ணீருக்குள்ளாக மேலே எழும்புவதை கண்ட உடனே நான் கண்டுபிடித்து விட்டேன் நான் கண்டுபிடித்து விட்டேன் கண்டுபிடித்து விட்டேன் என்று ரொம்ப சந்தோஷத்தோடு கூட துணி இல்லாதபடிக்கு ஓடினதாக அவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கோம் கத்திர பரிசுத்தராமத்துக்கு சோதனம் உண்டாவதாக தண்ணீரிலே உலோகத்துக்கு நெற்றல் ஒவ்வொன்றுக்கும் உள்ள இடை வித்தியாசமாக இருக்கும் என்பதை ஆர்க் கண்டுபிடித்து விட்டார் அதன் மூலமாக இது கிரீடமானது சுத்த அல்லது இருக்கிறதா என்பதை கண்டுபிடிக்க அவரால் முடிந்ததுக்கு அணுகிறதான கிரீடம் சுத்த பொன்னாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார் அதே போல தேவனுடைய பிள்ளைகளை தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று தேவன் திட்டம் பண்ணி தமிடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார் என்பதை எபேசிய நிறுவிலே நாம் வாசிக்கிறோம் ஐந்தாவது அதிகாரத்தில் இப்படி எழுதியிருக்கிறதை வாசிக்கலாம் எபேசியர்களின் நிறுவனம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி வாக்கியத்தை வாசிக்கலாம் கரை திரை முதலானவர்கள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் விளையற்றதுமான உள்ள சபையாக மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன்பாக நிறுத்தும்படி ஒப்பு கொடுத்தார்ன்னாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் ஜீவனையே கொடுத்திருக்கிறார் கோர சிலுவையிலே தன்னுடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டு ரத்தம் செந்தி அவர் பாடுபட்டு மறித்தார் அவர் இப்படி தம்மை ஜீவபலியாக ஒப்புக் கொடுத்திருக்கும் பொழுது அவர் ஒப்புக் கொடுத்ததான நோக்கம் என்ன கிறிஸ்தவ சிறுவையில் அறியப்பட்டார் பாவிகளுக்காக கிறிஸ்து சிறுவீரை அறியப்பட்டார் என்று மாத்திரம் தான் சொல்ல தெரியும் அவர்களுக்கு இன்னொரு பகுதியை அவர்கள் விட்டு விட்டார்கள் இங்கு பாருங்கள் கரை திரை முதலானவர்கள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிளையற்றதுமான சபையாக மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் தம்மை தாமே ஒப்புக் என்று எழுதியிருக்கிறது கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாதபடிக்கு பரிசுத்தமும் மகிமையுள்ளதுமான சபையாக தமக்கு முன்பாக நிறுத்தும்படி இயேசு கிறிஸ்து முன்பாக மகிமையுள்ள சபையாக சுத்தமாக நிறுத்தும்படியாக தம்மை தாமே ஒப்பு என்று எழுதியிருக்க அதற்காக ஒரு சுத்திகரிப்பை நடத்திக்கிறார் பரிசுத்தமாக்குறார் என்று எழுதியிருக்கிறத வாசிக்கலாம் கத்திரி பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஆனபடினால் இயேசு நம்மை பரிசுத்தவான்களாக பரிசுத்த வாட்டிகளாக மாற்ற வேண்டும் என்று அவர் தீவிரப்படுகிறவராக இருக்கிறார் அதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்வோம் என்கிற நிலையிலே இல்ல பூரணமான நிலையிலே தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார் ஒரு வீட்டுக்கு குடியேற போகும்போது இந்த வீட்டில வெளியே தான் போக வேண்டும் என்றால் இன்பெர் ஹவுஸ் அது குறைவுபட்டதான வீடு அந்த வீட்டிலே குடியிருப்பதற்கு நாம் விரும்ப மாட்டோம் ஒரு வீட்டிலே சமையலறை கிடையாது அந்த வசதி கிடையாது இந்த வசதி கிடையாது என்றால் நாம் சந்தோஷமாக அதிலே குடியிருக்க முடியாது எல்லா விதத்திலும் சரியாக இருக்குமானால் நாம் சந்தோஷமாக இந்த வீட்டிலே குடியிருக்கிறவர்களாக இருப்போம் அதே நம்முடைய கற்றாய் இயசு சபையை பார்க்கும்பொழுது அது கொஞ்சமும் எப்படியாயும் தம்முடைய பிள்ளைகள் பொன்னாக விளங்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இருக்கிறது என்பதை தேவ சந்தானத்தில் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன் நம்மைத்தவான்களாய் மாற்றுவதற்கு முயற்சி இருக்கிறதான எந்த முயற்சிக்கும் நம்மை ஒப்பு கொடுத்து விட்டு கொடுத்து நாம் அந்த பூர்ணத்துவமா பூரணமான நிலைமையை பொன்னாத தன்மையை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டுவது நம்முடைய கடமையாக இருக்கிறது கத்திரி பரிசுத்த நாமத்துக்கு சோதரம் உண்டாவதாக தேவனாகிய கத்த இப்படி கிரிய நடப்பிக்கிறவராக இருக்கிறார் நாம் உண்மையிலேயே பொண்ணாக இருக்கிறோமா நாம் சரியாக இருக்கிறோமா என்பதை அவர் நமக்கு விளங்க பண்ணுகிறார் நாம் உண்மையிலேயே சரியாகத்தான் இருக்கிறோம் என்பதை நாம் கண்டுகொள்ளும்படியாக இறைவன் கிரிய நடப்பிக்கிறவராக இருக்கிறார் நம்முடைய நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாக வெளிப்பட்டார் அவர் வெளிப்பட்டார் அவனிடத்தில் எவ்வளவு அவரிடத்தில் எவ்வளவு எனும் பாவம் கிடையாது இருந்த இயேசு கிரிசுவை சோதனைக்கு உட்படுத்தும்படியாக தெய்வம் அனுப்பினார் என்று எழுதியிருக்கிறது நான்காவது அதிகாரம் ஒன்றாவது வாக்கியத்தை வாசிக்கிறான் கொண்டு போகப்பட்டார் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் கத்துரை பரிசு நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஆமியானவரால் கொண்டு போகப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது கத்தடு பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக நாம் சுத்தம் ஏசு கிரிசு சோதிக்கப்பட்ட போது வந்தவரை பல விதங்களிலே சோதித்து பார்த்தான் அவர் வேத கொண்டே அவனை மேற்கொண்டார் என்று எழுதியிருக்கிறது என்று எழுதியிருக்கிறது அப்பாலை சாத்தானே என்று எழுதி இருக்கிறதே என்று அவர் பிசாசை கடிந்து கொண்டார் பிசாசு போய்விட்டார் கத்திரி பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார் என்பதை அறிய வேண்டும் கத்தரு பர்சுத்திராமத்துக்கு சோத்திரமன் பக்தனாகி ஆபரக வாழ்க்கையை பாருங்கள் ஆபரகாம் தேவனுக்கு பயப்படுகிற மனிதன்தாரோ என்று கர்த்தர் சோதித்து அறியும்படியாக ஏற்பாட்டை செய்தார் அவர் அவனுடைய ஒரே குமாரனாகிய ஈசாக்கை தான் குறிக்கப்பட்ட மலையிலே கொண்டு போய் பலியிட வேண்டும் என்று அவனுக்கு கட்டளை கொடுத்தார் இந்த ஆம்பரகாமனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை அடிக்கடி நாம் தியானிக்க வேண்டுவது அவசியம் அவர் எவ்வளவு பெரியதார பக்தியுள்ள மனிதர் எவ்வளவு மேன்மைக்குரியவர் என்பதை அவருடைய சரித்திரத்தின் மூலமாக அறிந்து கொள்ளலாம் அவர் விசுவாசத்திலே வந்தவராக விளங்கினார் கீழ்ப்படிதலிலே அவரை போல் வேறு ஒருவரும் கிடையாது தேவன் என்ன சொன்னாரோ அதற்கெல்லாம் அவர் கீழ்படிந்தவராக இருந்தார் கத்திரி பரிசு ராமத்துக்கு சோத்திரம் அவர் விசுவாசித்தார் தேவனுக்கு கீழ்படிந்தார் கட்டளை உண்டான அவர் யோசித்துக் கொண்டு ஐயோ ஒரே பேரான குமாரனாயிட்டே என்று கலங்கி போகாதபடிக்கு இறைவன் சொன்ன அந்த பிள்ளையை அழைத்துக் கொண்டு போய் பரி கொண்டு போனார் கத்திரி பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக தேவனோ அந்த பிள்ளை பரியாகாத படிக்க தடுத்தார் கத்தடி நாமத்துக்கு சோத்திரம் நீ இப்பொழுது தேவனுக்கு பயப்படுகிற மனிதன் என்று அறிவேன் என்று கர்த்தர் அவரை குறித்து சொன்னார் கத்துடி பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளை கர்த்தர் நம்மையும் சோதிக்கக்கூடியவராக இருக்கிறார் நாம் உண்மையிலேயே விளங்கிக் கொள்ளும்படியாக தேவன் சோதிக்கிறார் அதிகாரம் வாக்கியத்தை வாசிக்கிறார் அதிகாரம் இரண்டாவது வாக்கியம் கற்றல்களை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று படிக்கு உன்னை இந்த நாற்பது வரா நடத்தி எல்லா வழிகளையும் நினைப்பாயாக உணர்ந்து கொள்ளும்படியாக இப்படி செய்கிறார் நீ அறியும்படிக்கு அதாவது இன்றைக்கு சொல்லலாம் யார் மறுதளித்தால் நான் மறுதளிக்க மாட்டேன் என்று சொல்லலாம் ஆனால் நாம் மறுதளிப்போமாட்டோமா என்பதை அந்த சூழ்நிலை வரும்பொழுதுதான் தெரிய வரும் எதுவான ஒரு இப்படித்தான் சொன்னார் ஆண்டவர் எல்லாரும் உண்மை விட்டு போனாலும் நான் போகமாட்டேன் அவர் உறுதியாக சொன்னார் ஆனால் சோதனை வந்த பொழுது வேலை இவர் எனக்கு தெரியாது என்று மறுதளித்ததோடு சதிக்கவும் தொடங்கிவிட்டார் என்று எழுதியிருக்கிறது கத்த பரிசு ராமத்துக்கு அப்பொழுதுதான் தெரிய வந்தது என்னுடைய பலம் எவ்வளவு இருக்கிறது என்று தேதுரு அந்த நாளிலேயே அறிந்து கொண்டார் அதே ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலும் ஒரு சூழ்நிலை உருவாகும் உன்னுடைய பலம் எப்படி இருக்கிறது ஐயோ கத்தர் என்னை சோதனைக்கு உட்படுத்தி ஐயோ கர்த்தர் என்னை வேதனைக்கு உட்படுத்தி இந்த அக்னிக்குள்ளாக நான் கடந்த இருக்கிறது எ பற்பதத்திலும் குழம்பி சோர்ந்து கலங்கி பின்னிட்டு பின்னிட்டு போய்விடுவோமா இந்த விசுவாசத்தை விட்டுவிடுவோமா இந்த ஜீவியம் வேண்டாம் என்று சொல்லிவிடுவோமா என்று சொல்வதற்கு பல சூழ்நிலைகளை தேவனே வரவிடுகிறார் வளர்ச்சி அடைந்து கொள்வதற்காக இறைவன் கிரியாக இருக்கிறது கத்திரை பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அதாவது பருந்து கழுகு தன்னுடைய குஞ்சியை பறக்க விடுவதற்காக பறக்குவிக்க பழக்குவிப்பதற்காக அது மலையிலே கொண்டு போய் உயரத்தில இருந்து அதே போல நாம் கத்தனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற விஷயத்திலே நாம் சரியாக இருப்போமா அல்லது இருக்கிறோமா என்பதை சோதித்து அறியும்படியாக இறைவன் சூழ்நிலை வரவிடுவார் ஆனால் அந்த சோதனையில் நாம் அமிழ்ந்து போகும்படியாக தவித்து மாண்டுகும்படிய இறைவன் விட்டுவிடுகிறது இல்லை சோத்திரம் உண்டாவதாக நம்மை தாங்க கூடியவராக இருக்கிறார் ஆனால் சோதனைகள் சூழ்நிலைகள் வரும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் எச்சரிப்பாக இருக்க வேண்டும் இது எனக்கு வருகிறதான பரீட்சை எனக்கு வருகிறதான எக்ஸாமினேஷன் இதில் நான் பாஸ் பண்ணி வேண்டும் என்கிற முழு மூச்சோடு கூட பிரயாசப்பட்டு நம்முடைய விசுவாசத்தை காத்துக் இந்த அக்கிரைக்குள்ளாக தைரியமாய் பிரவேசிப்பதற்கும் நாம் நம்மை தகுதிப்படுத்திக் வேண்டுவது அவசியமான காரியமாக இருக்கிறது சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பல விதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள் அழிந்து போகிற பொன் அச்சினாலே சோதிக்கப்படும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோத்திரம் விசுவாசம் சோதிக்கப்படும் ஆனபடி நாள் நீங்கள் இப்பொழுது துக்கப்படுவதற்கு எதுவான பல சூழ்நிலைகள் உருவாகும் கத்துரை பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக யோபு பக்தனுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தபொழுது அவர் சொன்னார் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் இருப்பேன் என்று அழிந்து போய்விட்டது அவருடைய மனைவி அவரை தூசித்து அக்குடும்பத்திலே சிக்கல் உண்டாயி விட்டது அவருடைய சரீரத்திலே வியாதிப்பட்டு அவர் உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் மட்டும் கொடிய பருக்களால் வாதிக்கப்பட்டு நண்பர்களை இழந்து சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டு அவமதிக்கப்பட்டு மேல்லை ஒருவர் மிகவும் தாழ்வான வந்து இப்படிப்பட்ட நிலையிலும் இருப்பேன் என்று இதுதான் விசுவாசம் கத்திரை பர்சுத்தராமத்துக்கு சுத்த பொண்ணாக அதாவது ஏசு கிறிஸ்தவனுடைய சன்னிதானத்திலே அவருக்கு முன்பாக அவருடைய மனவாட்டியாய் அல்லது அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய ராஜ்யத்தின் புத்திரர்களாய் பொன்னால் பொன்னான வீதியிலே நடக்கும்படியாக யாருக்கு தகுதி உண்டாயிருக்கும் என்பதை அறிய வேண்டும் கத்திரி பரிசுத்த நாமத்துக்கு விசுவாசத்திலே பலவினர்களுக்கும் ஒரு சின்ன காற்றடித்தால் கீழே விழுந்து விடுகிற சின்ன குச்சிக்கும் ஒப்பாக விசுவாசம் இருக்கிறதா கத்திரி பரிசுத்த நீங்கள் அங்கே நிற்பதற்கு தகுதி கிடையாது அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் நான் கொஞ்சமும் பின்வாங்க மாட்டேன் என்கிற உறுதி இருக்கிறதோ அவர்கள் சுத்த விளங்குவார்கள் கத்திரப்பர் சுத்தராமத்துக்கு உண்டாவதாக நம்முடைய விசுவாசத்தை நாம் சோதித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் நம்முடைய உதவி வர்களாக இருக்கிறோம் கட்டளை கற்பனைகளை கைகொள்ள விஷயத்திலே அப்போது விட்டு விட்டு அவ்வப்போது கை கொள்வோம் என்கிற நிலையிலே இருக்கிறோமா என்பதை தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக அறிய வேண்டும் சக்கினிக்குள்ளாக பிரவேசிக்க செய்து அது சுத்த வரும்படியாக இறைவன் கிரியை நடப்பிக்கிறார் என்பதை கத்த நன்மையாக மாற்ற வல்லவராக இருக்கிறார் ஒரு கிரிய நடந்தால் காணப்படும் இன்றைக்கு நாம் பலவிதத்தில் பலவினர்களாக இருப்போம் விசுவாச குறை உள்ளாக இருப்பை விஷயத்தில் பற்பல விதத்திலும் கிரியை வருகிறதா துன்பம் வருகிறதா அவமானம் வருகிறதா நிந்தை வருகிறதா வருகிறதா பொல்லாத சம்பவங்கள் சம்பவம் தீய கிரியவுகிறதா இவைத்தரிக்கும்படியாக நம்மை விசுவ நிலைநிறுத்தும்படியாக தேவன் நட கிரியை என்பதை விளங்கிக் கொண்டு பொறுமையோடு கூட அவைகளை சகிப்போமானால் நாம் சுத்த விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கும் கத்திரை பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அதாவது வீராப்பாய் பேசுவார்கள் வல்லமையாய் சாட்சி கொடுப்பார்கள் காய்ச்சலோ வந்து விட்டால் துவண்டு போய் என்ன கர்த்தர் இவரை நம்பி என்ன பிரயோஜனம் நான் ஆராதனை செய்து என்ன பிரயோஜனம் நான் தேவனுடைய சன்னிதானத்திலே போய் என்னுடைய இருதயத்தை ஊற்றி என்ன பிரயோஜனம் என்று அநேக பின்பங்க இருதயத்தில் பின்வாங்கி போகக்கூடியவர்களாக இருப்பார்கள் பின்னிட்டு போகிறவர்கள் போகட்டும் அவர்களை குறித்து கவலையே படக்கூடாது ஏனென்றால் தேவன் தமக்கு முன்பாக நிறுத்திக் சரியான ஆட்களை தேடுகிறவராக இருக்கிறார் பூர்ணமான நிலைக்கு தகுதி தேவன் தேடுகிறவர்களாக இருக்கிறார் பழுதுபட்டவர்களையும் அறைகுறையானவர்களையும் விசுவாசத்திலே பலவீனமானவர்களையும் தேவன் தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்காக தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு இப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்கிறது என்றால் விசுவாசத்தில் வல்லவர்களாக இருக்கும் பாக்கியம் விசுவாசத்தில் உறுதியாக நிற்கும் பாக்கியம் நம்முடைய எந்த சூழ்நிலையிலும் கட்டளைகள் கற்பனைகளை கை தயாராக இருக்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்குமானால் அதற்காக தெய்வத்திற்கு நாம் அதிகமாய் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் இப்படி சூழ்நிலைகள் வேதனைகள் வருத்தங்கள் வரும் பொழுது நாம் பின்வாங்கி போகாமல் இருக்க ஒரு காரியம் தான் நம்மை நிலைநிறுத்தக்கூடியதாக இருக்கும் அது என்னவென்றால் மேலுள்ள அன்பு பாட்டின் புத்தகம் எட்டாவது அதிகாரம் ஏழாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆசைகள் எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அசட்டை பண்ணப்படும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும் கத்துடைய பரிசுத்தாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக நேச அக்கினி பொங்கி எறிகிறது நேச அக்கினே அறிந்து கொண்டு இருக்கும் கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்று பக்தன் சொன்ன பிரகாரமாக கிறிஸ்து அன்பு என்னை அன்பை விட்டு பிரிப்பவன் யார் உபத்திரமோ பஞ்சமோ பசியோ பட்டண பட்டயமோ நிர்வாணமோ எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்தியின் அன்பை விட்டு என்னை பிரிக்க என்று அறிந்திருக்கிறேன் என்று கிறிஸ்தியேசுவின் மேல் அவ்வளவு நேசம் வைத்திருக்கிறவர்கள் அக்கினி நேசத்தை உடையவர்கள் சோத்திரம் உண்டாவதாக திருளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது வெள்ளங்களும் வெள்ளும் அசட்டை பண்ணப்படும் எனக்கு ஜீவன் சாமி எனக்கு ஆதாயம் எதையும் விட்டுக் கொடுக்கமாக இருக்கிறேன் எல்லாவற்றையும் குப்பையுமாக மதிக்கிறேன் என்று யாருடைய சொல்லும்படியாக வல்லமை உண்டாக அவர்கள் நிலை நிற்பார்கள்டுபட்டு மறைத்து இருக்கிறார் என்னை காக்கும்படி அவர் என்னென்ன கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார் எனக்காக எவ்வளவு பெரிய மகாபரிய லோகத்தை அவர் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என் மீது எப்பொழுதும் கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை கொண்டு ார் இப்படைய நேசத்தை விட்டுவிட்டு அற்பத்தமானவர்களுக்காக தரக்குறைவான உலக இச்செய்பாக உலகத்தில் காணப்படுகிறதான பொருள்களுக்காக என்னை நான் விட்டுக் என்னை ஒப்புளை ஒருவரும் அசைக்க முடியாது விசுவாசம் என்றால் என்னை என்று சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் கத்துடைய பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஏதோ நன்றாக இருக்கும் பொழுது கத்தருக்கு சோத்திரம் என்பதும் கஷ்டம் வரும்பொழுது நஷ்டம் வரும் பொழுது கத்தருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுவதும் விசுவாசம் அல்ல கத்த பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்துடைய பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் என்று யோக சொன்னார் துன்பத்திலும் கத்தரை சோத்திரம் சந்தோஷத்திலும் கத்தரை சோத்திரம் பண்ணினார் நான் எக்காரத்திலும் கத்தரை சுதிப்பேன் எப்பொழுதும் அவருடைய துதியனுடைய வாயில் என்று சொல்ல தகுதி பெற வேண்டும் என்பதை தேவ சொல்லிக் கொள்கிறேன் இருக்க தேவன் விரும்பவில்லை அடுத்தபடியாக வாழ்க்கையை பாருங்கள் சங்கீத புத்தகம் நூத்தி ஐந்து பதினேழு சங்கீதம் நூத்தி ஐந்து பதினேழு ஒரு அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள் அவன் பிராணம் அடைபட்டு இருந்தது அவன் இரும்பினால் பிராணம் அடைபட்டு இருந்தது கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவரை புடமிட்டது கத்துடைய பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக கிட்டத்தட்ட பதினேழாவது வயதிலே யோசிப்பு சிறை கைதியாக கொண்டு போகப்பட்டார் முப்பது ஆண்டு அவர் உயர்த்தப்பட்டார் ஏறத்தாழ பதிமூணு ஆண்டு காலம் அவர் அந்த இளம் பிராயத்திலே அந்த முக்கியமான பருவத்திலே அவர் பலவிதமான உபதிரவத்துக்கு உட்பட்டவராக இருந்தார் பெற்றோர்களை இழக்க வேண்டுவதாக இருந்தார் சகோதர்களால் வஞ்சிக்கப்பட்டவராக இருந்தார் அந்நிய தேசத்திலே அடிமையாக இருந்தார் அதோடு கூட கொடிய செய்யாத தப்புக்காக சிறை கைதியாக அவர் அடைக்கப்பட்டார் இவைகள் எல்லாவற்றிலும் தேவன் ஆகிய கத்த அவரோடு கூட இருந்தார் அவருடைய வசனம் அவரை குடமிட்டது என்று எழுதியிருக்கிறது அவர் கத்திய வசனத்தின்படியே நடக்கும்படியாக தன்னை ஒப்புவித்திருந்தார் அவரை மயக்கும்படி ஒரு வஞ்சகமான ஸ்ரீ கிரிய நடப்பித்த பொழுது கத்திற்கு பயப்படுகிற நான் இந்த காரியத்தை எப்படி செய்வேன் கத்து பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் நான் இந்த காரியத்தையா செய்துகிட்டு இருக்க முடிச்சி என்று அருவறுப்போடு கூட ஓடி போய்விட்டார் அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளை கத்தருடைய வசனம் அவரை புடமிட்டது புடமடக் இருக்கிறார் நம்மை அக்கினிக்கு உட்பட பண்ணக்கூடியவராக இருக்கிறார் உபத்திரவத்தின் பாதையிலே நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார் துக்கங்கள் துன்பங்கள் துயரங்கள் பற்பல தினத்திலும் கிறிஸ்துவ நிமித்தமாக நமக்கு வரும் வரட்டும் என்ன வந்தாலும் நாம் அந்த பாதையிலே அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள் என்று எழுதியிருக்கிறேன் இறைவனை செய்கிறார் சகலமும் உங்களுடையது என்ற பிரகாரம் நிகழ் காரியங்கள் வருங்காரியங்கள் சகலமும் உங்களுடையது என்னென்ன காரிய வாழ்க்கையில் சம்பவிக்கிறதோ எல்லாம் நம்முடைய நன்மைக்கு நடைபெறுகிறது என்பதை அறிந்து கத்தரை சோத்தரிக்க வேண்டும் கத்தருக்கு மைமையை செலுத்த வேண்டும் கத்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று பிள்ளைகள் எப்பொழுதும் நிலை நிற்போமாக பாரு அதிகாரம் பத்தாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் அதிகாரம் பத்தாவது வாக்கியம் அற்பமான ஆரம்ப அற்புமான ஆரம்பத்தின்னால பண்ணக்கூடும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கத்தருடையின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது கத்துடைய பரிசுத்தாமத்துக்கு சோத்திரம் உண்டா ஒன்பதாவது வாசிக்கலாம் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது முடித்து அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும் கையில் உள்ள கையில் இருக்கிற தூக்கு நூலை கத்த சந்தோஷமாய் பார்க்கிறார் சோத்திரம் கட்டும் போது பார்த்து போட்டு பார்ப்பார்கள் அதுல கேப் இருந்தா பூசுவார்கள் நீட்டிக்கிட்டு இருந்தா வெட்டுவார்கள் அதை ஒழுங்குபடுத்தும்படியாக கத்துரை பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அதாவது இங்க கொஞ்சம் அங்கு கொஞ்சம் மேடு பள்ளமா இருக்கட்டும் பரவாயில்லை என்று நான் சொல்வதற்கு எல்லாம் சீராக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் அல்லவா அதே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஒழுங்கும் சிரவமாக இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார் அதற்காக தூக்கு நூல் அதிகாரத்தை கத்தர் தலைமைக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார் செருபாவேலுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார் அதை கத்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது கத்தடி பரிசு ராமத்துக்கு சோத்திரம் சபை கட்டும் பொழுது ஒரு ஆத்மாவை சபையோடு கூட சேர்த்து கட்டும் பொழுது கட்டவும் கட்ட விழுக்கவும் அதிகாரம் உடையவர்களுக்கு தான் இந்த தூக்கு நூல் இருக்கும் மேசரிக்கு தான் தேவை இங்க இருக்கிற ராசி இருக்கு அந்த தூக்கு நூல் தேவையில்லை கத்தடி பர்சுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அதே போல கட்டவும் கட்டவிழ்கவும் யாருக்கு அதிகாரம் இருக்கிறதோ அவருக்கு தூக்கு நூல் அதிகாரம் பாவ மன்னிப்பின் அதிகாரம் அவருக்கு இருக்கும் கத்தடு பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக உலகத்தில் ஊழியக்காரர்கள் கத்திர பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக சபை கட்டும்படி யாருக்கு கட்டளையிட்டு அவர்களுக்கு இந்த பாவம் மன்னிப்பின் அதிகாரம் இருக்கும் யாருக்கு கட்டளை இல்லையோ அவர்களுக்கு இந்த அதிகாரம் இருக்காது ஆனபடி நான் திருச்சி நமக்கு மட்டும் இந்த கட்டளை உண்டு ஆனபடி நான் தூக்கு நூல் அதிகாரம் நமக்கு ஒப்புவிக்கப்பட்டு இருக்கிறது பார்க்கும் போது நீ தப்பு இதை விட்டுவிடு என்று கட்டளை கொடுக்கப்படுகிறது விடமாட்டேன் என்பாயால் நீயும் போய்விடு என்று அவனை அனுப்புகிறவர்களாக இருக்கிறோம் சரி பண்ணுகிறோம் ஒழுங்குபடுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஒருவனுடைய வாழ்க்கையை சீர்படுத்துவது அது திருச்சபையினுடைய வேலையாக இருக்கிறது தூக்கு நூலை கத்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறாக இருக்கிறது குறைபடும் வாசிக்கலாம் அதிகாரம் இரண்டாவது வாக்கியம் வெளிப்படுகையில் நிலைநிற்பவன் அவர் புடம் எடுக்கிறவனுடைய அக்னியை போலவும் இருப்பார் கத்துரை பரிசு ராமத்துக்குள்ளார் என்று எழுதியிருக்கிறது அதாவதுல வாசிக்கிறோம் என்று சொல்கிறோம் அல்லவா அந்த ஆயில் அதாவது சுத்திகரித்து சுத்திகரித்து சுத்திக் நல்ல முறையில் மாற்றுவதற்காக அதிகாரத்தோடு கூட அவர் உட்கார்ந்து கொண்டு சுத்திகரிக்கிற வேலையை நடப்பிக்கிறவராக இருக்கிறார் திருச்செபையில் அதாவது இருக்கிற மக்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் இங்க வந்து சுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் உள்ளே பிரவேசிப்பார்கள் அசிங்க பரவாயில்ல நீங்கள் அதை பொறுத்துக் வேண்டும் நீங்கள் எனக்கு பந்தி கொடுக்க வேண்டும் என்னையும் அந்தமாக நடக்க சோத்திரம் இது பரிசுத்தவானுடைய சபைத்தவான்களாக மாற விரும்புகிறவர்களாக மக்கள் உள்ளே பிரவேசிக்கிறார்கள் கத்திரித்தராமத்துக்கு சபையில கொண்டு வந்து சேர்த்தார் அவர்களை சபைக்கு அழைத்து வருகிறவராக இருக்கிறார் அவர்கள் உள்ளே வந்த பின்பு இந்த சுத்திகரிப்பின் உபதேசத்தை கேட்கிறார்கள் உதவி செய்கிறார்கள் வாழ்க்கை புதுப்பிக்கப்படுகிறது அவர் நாளை சகிப்பவன் யார் என்று எழுதியிருக்கிற வந்து கண்டிப்பான உபதேசத்தை கொடுக்க கடினமான <Sessing> உபதேசம் <Sessing> வதாக சிக்கக்கூடியவராக தவறு செய்யும் பொழுது உடனே கத்த தண்டிக்கிறவராக இருக்கிறார் எந்த ஒரு தண்டனை உருவாக்குறது நாம் உணர்வு அடைந்து அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே காரணம் இல்லாமல் தேசத்திலே கத்தருக்கு இல்லாமல் தேசத்திலே தீங்கு வராது ஒரு தீங்கு வருகிறது என்றால் தேவ சித்தத்தின்படி வருகிறது என்று அர்த்தம் கத்திர பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீங்கு வருகிறதா அது தேவ சித்தத்தின்படி வருகிறது இந்த தீங்கு எதனால் வந்தது இது எங்கிருந்து வந்தது யார் மூலமாய் வந்தது நான் என்ன தப்பு செய்தேன் என்பதை அறிய வேண்டும் கத்திர பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக அதாவது ஆதா இப்போ தன்னுடைய பாவங்களை மூடி மறைக்க விரும்புகிறவர்கள் தப்பு செய்துவிட்டேன் என்று எழுதியிருக்கிறது என்னிடத்தில் பாவம் உண்டோ என்று கடமையாக இருக்கிறது கத்துரை பரசுத்தராம பத்து பேர் சொல்லுகிறார்கள் என்று இருக்கிறார் மாற்ற வேண்டும் என்பதற்காக ஆனப்படி நான் சிர்சிக்கும் பொழுது சோர்ந்து போகக்கூடாது சிலருக்கு திருச்சபையின் மூலமாய் தண்டனைகள் உண்டாகும் சிலருக்கு ராமோஜனம் கொடுக்க கூடாது என்று கட்டளை கொடுக்கப்படும் சிலருக்கு சாட்சி சொல்லக்கூடாது இப்படி பல நாம் கண்டிப்பான கட்டளை கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம் காரணம் என்னவென்றால் அவர் நாசமாய் போக வேண்டும் என்பதற்காக அல்ல எப்படியாவது சுத்தமாக விளங்க வேண்டும் பொன்னாக மாற்றிவிட வேண்டும் என்று கத்தளை பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஒரு பாத்திரத்தை நாம் அதாவது துறக்கும் பொழுது அது கழிவு விடுகிறோம் அந்த கரை போகவில்லை மறுபடியும் சோர்ந்து போகக்கூடாது தின்னிட்டு போய்விடக் கூடாது இது கத்தரின் சரி பண்ணும்படியாக நடப்பிக்கிற கிரியாக இருக்கிறது கத்திரி பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஒரு புதிதாக ஒரு ஆள் வந்திருக்கிறார் அவர் எழுந்திருந்து ஒரு சாட்சியை சொல்லிடக்கார் என்று நான் சொல்ல மாட்டேன் ஆனால் சபையிலே வளர்ந்ததான ஒரு மனிதன் குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டு அவர் சிட்சைக்கு உட்படும் பொழுது அவர் கத்திரி பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அவனை விட நான் மோசமாயின் என்பதற்கு இல்லை அருமையான தெய்வத்தினுடைய ஜனங்களே இது கத்திரால் வருகிற சிக்ஷையாக இருக்கிறது இதை சகித்துக்கொண்டு நான் சுத்த விளங்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிற காரியமாக இருக்கிறது தேவன் எடுக்கிற நடவடிக்கையாக இருக்கிறது நம்மை அளிக்கும்படியாக அல்ல நம்மை ஆக்கினுக்கு உட்படுத்தும்படியாக அல்ல நம்மை சீர்போருந்த செய்யும்படியாக இறைவன் செய்கிற கிரியாக இருக்கிறது சங்கீத புஸ்தகம் நூத்தி நாற்பத்தி ஒன்னு ஐந்தாவது வாக்கியம் வாக்கியத்தை வாசிக்கிறோம் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஒன்னு ஐந்து நீதி ஜம் அவன் இது பக்தி இதுதான் சரி கத்துடைய பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் நீதிமான் என்னை தயவாய்க்கு கடிந்து கொள்ளட்டும் அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும் கத்துராமத்துக்கு சோதரம் உண்டாவதாக இந்த காரியத்தை நான் வாழ்க்கையிலே கண்டிருக்கிறேன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் முன்பாகவும் மண்டையில குட்டுவதற்கு தயங்குவது கிடையாது அவமானப்படுத்தி விட்டாரே என்று நாம் சொன்னால் நாம் அழிந்தோம் நாம் சுத்தம் அடைய என்று அறுத்தோம் என்ன காரியம் நடப்பித்தாலும் நம்மை சீர்புருத்தும்படியாக நம்மை சரி பண்ணும்படியாக செய்த தவறை மறுபடி செய்யாமல் இருக்கும்படியாக நம்மை ஒழுங்குபடுத்த கூடியதாக எடுக்கும் நடவடிக்கை என்பதை யார் புரிந்து அவர்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து மேலே போய்கொண்டிருப்பார்கள் கத்திராமண்டதாக அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளை தயவாய்க்கு கடிந்து கொள்ளட்டும் அது என் தலை என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை அவர்கள் இக்கட்டிலே அவர்களுக்காக நான் இன்னும் ஜபம் பண்ணுவேன் என்று நாம் தீர்மானம் அது என் தலை என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை அவர்கள் இக்கட்டிலே அவர்களுக்காக நான் இன்னும் ஜபம் பண்ணுவேன் என்று உடனே அதை சகிக்கவும் அதை அங்கீகரித்துக் கொள்ளவும் அதற்கு கீழ்ப்படியவும் அன்புடன் கை கொள்ளும்படியாகவும் நம்மை ஒப்புவிக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் எப்ரையர்கள் பனிரெண்டாவது அதிகாரம் பதினோராவது வாக்கியத்தை வாசிக்கலாம் எப்ரேயர் பனிரெண்டு பதினொன்னு எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் சை உண்டாகும்போது நம்முடைய சமாதானம் கெட்டது போல் காணப்படும் ஆனால் அந்த நாளிலே நமக்கு நித்திய சமாதானத்தை கொண்டு வரும் கத்துரை பரிசு நாமத்துக்கு சோத்திரம் இந்த நாளிலே அதாவது நம்ம வெடுக்க என்று அதாவது நம்மிடத்தில் சாடிக்கொண்டே இருக்கிறதை காண முடியும் அதிலே படகி போறவர்களுக்கு பிற்காலத்திலே அவரோடு கூட நல்ல சமாதானமாக ஆரம்பியா ஜீவிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும் ஆனபடினால தெய்வத்தினுடைய பிள்ளைகள் சத்துருடைய சிற்சையை ஒருபோதும் அற்புமாய் எண்ணாதபடி தற்சமயம் பிற்காலத்தில் இப்படியாக இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு நாம் சந்தோஷமாக முன்னேறி செல்வோமாக அடுத்தபடியாக நம்மை சீர்படுத்துவதற்கு இறைவன் செய்த ஏற்பாட்டை பாருங்கள் எபிஎஸ் நிறுவம் நாலாவது அதிகாரம் வாசிக்கலாம் எபிஎஸ் நிறுவம் நாலாவது அதிக 12. மேலும்க்க பூர்ணாகும் வரைக்கும் சீபொருந்து பொருட்டு ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போ சலராகவும் சிலரை தீர்க்க தரிசிகளாகவும் சிலரை சுவிசேசர்களாகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் கத்துரை பரிசுத்தராமத்து நம்மை சீர்படுத்தும் பணியாக இறைவன் செய்த ஏற்பாடு இது அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே ஸ்கூல்ல போய் பாருங்கள் அங்கே பலவிதமான விதமான சப்ஜெக்ட்ஸுக்கு மேத்தமேட்டிக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இப்படி பல பாடங்கள் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு பாடத்தை சொல்லிக் கொடுப்பதற்கும் ஒவ்வொரு ஆசிரியர் தேவை யாராவது ஒருவர் மாத்திரம் இருப்பாரானால் மற்ற பாடங்கள் பழுதுபட்டதாக இருக்கும் நிறைவான அறிவு உண்டாகாது அநேக சபைகளிலே அநேக கிறிஸ்தவர்கள் ஒருபோதும் பூரணத்துவத்தை அடைய போவது கிடையாது காரணம் என்னவென்றால் பூரணத்துவத்தை அடைமடியாக இறைவன் செய்த ஏற்பாடு இது என்று எழுதியிருக்கிறது அவர் சிலரை அப்போ சிலராக தீர்க்க தரிசியாக போதகராக சுவிசேசகராக மெய்ப்பராக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் இது சீர்படுத்தி அவர்களை பூரண நிலைக்கு கொண்டு வரும்படியாக இறைவன் செய்த ஏற்பாடு இது ஒரு சபையில இல்லாது இருக்குமா ஒரு சபையிலே போதகன் இல்லை என்றால் ஒரு சபையில தீர்க்க தரிசி இல்லை என்றால் ஒரு சபையில் அப்போசன் இல்லை என்றால் ஒரு சபையிலே சுவிசேசன் இல்லை என்றால் பூரணமான நிலை ஒருபோதும் அந்த சபை அடைய முடியாது கத்திர பர்சுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இறைவன் செய்த ஏற்பாடாக இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு ஒழுங்காக கீழ்ப்படிந்து அடங்கி இருக்க வேண்டுவது அவசியம் ாமத்துக்கு சோத்திரம் ஒரு போதகனுடைய போதகம் எனக்கு தேவை ஒரு மெய்ப்பனுடைய ஆளுகை எனக்கு தேவை ஒரு தீர்க்க கடிந்து கொள்ளுதல் எனக்கு தேவை ஒரு சுவிசேஷகனுடைய வெளிப்படுத்தல் எனக்கு தேவை ஒரு அப்போ அதிகாரம் எனக்கு தேவை என்று யார் இந்த அதிகாரத்துக்கும் ஆளுகைக்கும் போதகத்திற்கும் உட்பட மனதுடையவர்களாக இருக்கிறாரோ சீர்பொருந்துதலுக்கும் உட்பட மனதுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் சீர்பட்டு சீர்பட்டு சீர்பட்டு முழு நிலையை அடைகிறவர்களாக நீரி எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் நான் கேட்க மாட்டேன் என்றால் சீர்படுவதற்கு வாய்ப்பு கிடையாது பிள்ளைகளை நாம் சீர்பட வேண்டும் நாம் பொன்னாக விளங்க வேண்டும் இறைவன் பல ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறார் அவைகளில் இதுவும் எ குறை இருக்கிறது என்று உணர்ந்து கொள்ள வேண்டுவது அவசியம் அடையவில் ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறது இதற்கு காரணம் என்ன ஆளுகையை விரும்பவில்லை தேவன் செய்த ஏற்பாடுக்கு யார் உட்படுகிறார்களோ அவர்கள் செழிப்பார்கள் பூரண நிலையை அடைவார்கள் அவர்கள் பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து தெய்வத்தோடு கூட ஐக்கியம் கொள்வார்கள் தேவன் அவர்களை நட அவர்களை நடத்துவார் அவர்களோடு பேசுவார் அவரை ஆசிர்வதிப்பார் கத்திரை பரிசுத்த சோத்திரம் உண்டாவதாக ஆனபடினால் தேவனாகிய கத்தை நம்மை இந்த சரியான நிலையிலே தொடர்ந்து நடத்த கத்தை கிருப்ப மேலும் சீர்படுத்துகிற வேலை மார்க் எழுதின சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் அதிகாரம் எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய் தான் கத்திரை பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக நம்முடைய கத்தராய் கிறிஸ்து அவர் மருவமாய் காண்பித்தார் அவரோடு கூட மோசையையும் எலியாகவும் பேசுகிறது போல் காணப்பட்டது அப்பொழுது அவர் தன்னுடைய வருகையை குறித்து தன்னுடைய ராஜ்ஜியத்திலே அவர் எப்படி இருப்போம் என்பதை அவர்களுக்கு அந்த நாட்களிலே காண்பித்தார் கத்திர பரசுத்தராமத்துக்கு மறுரூபமாக காண்பித்தார் அப்பொழுது இவர் ார்களே என்று கேட்ட பொழுது முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய் எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய் தான் பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய் தான் நம்முடைய கத்ரா ஏசு கிறிசு வழிபடுவதற்கு முன்னதாக எலியா தீர்க்கத்திற்கு வந்து சீர்படுத்த அவசியமான காரியம் அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளை கிறிஸ்துவ சமுதாயத்தை கவனித்து பாருங்கள் பற்பல விதமான சபைகள் இருக்கிறது பல சபைகளிலும் உபதேச குழப்பங்கள் இருக்கிறது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான உபதேசத்தையுடையவர்களாக இருக்கிறார்கள் கத்ரா இயேசுவே தெய்வம் என்று சொல்லுகிறார்கள் அது ஒன்றை தவிர மற்றபடி அநேக காரியங்களிலே குழப்பம் இருக்கிறது ஞானஸ்தானம் கொடுப்பதிலே குழப்பம் அபிஷேகத்தை குறித்து குழப்பம் கத்தருடைய பந்தி ஆசரிப்பதிலே குழப்பம் பற்பல காரி ஊழியங்களிலே குழப்பம் கத்திர பரசுத்தராமத்துக்கு சூத்திரம் உண்டாவதாக நாங்க சமீபத்துல போன வார்த்தை விஜயவாடா சென்றிருந்தோம் அங்கே ஒரு அம்மாவை சந்தித்தோம் அந்த அம்மா நம்முடைய கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள் கடைசியில விசாரித்து கேட்கும் அந்த அம்மா நான் ஒரு சபையை நடத்துகிறேன் என்று சொன்னார் சரி நீ சபை நடத்துகிறீர்களா ஓடிவிட்டார் ஆனபடி நாளை நானே நடத்துகிறேன் நானேஜனம் கொடுக்கிறேன் நானே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் எனக்கு ஒரே அதிர்ச்சியாக போய்விட்டது அநேக பெண்கள் ஊழியம் செய்கிறதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அவர்கள் சபை நடத்துகிறார்கள் ஆனால் அல்லது வேற யாரையாவது வழிபோக்கு அழைப்பித்து இப்படி செய்வது உண்டு ஆனா இந்த அம்மா எல்லாத்தையும் செய்கிறேன் என்று சொன்னபொழுது ரொம்ப ஆச்சரியமாயி என்ன என்று அந்த அம்மா விடத்துல விஷயத்தை விவரித்து கேட்டேன் கர்த்தர் எனக்கு சொன்னார் என்று சொன்னார்கள் அப்புறமா வேதத்தை எடுத்து அவர்களுக்கு விளக்கம் கொடுக்க ஆரம்பித்து கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தைக்கு மாறாக மறுமுறை பேசவே மாட்டார் என்ன எழுதியிருக்கிறாரோ அதற்கு மாறாக எதையும் கர்த்தர் வெளிப்படுத்தல் கொடுப்ப அநேகர் வெளிப்படுத்தல் வெளிப்படுத்தல் என்று உளறிக்கொண்டு இருக்கிறார்கள் அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே கண்ட வெளிப்படுத்தல்களா நம்புவதற்கு தயாராக இல்லை வெளிப்படுத்தல் என்றால் போதித்தால் வேத வாக்கியத்தின்படி போதிக்கு கடவன் வேத வாக்கியத்திற்கு அப்பாற்பட்டு உண்டாகிற எந்த வெளிப்படுத்தலையும் நாம் ஒத்துக்கொள்வதற்கு தயாராக இல்லை அவர்களுக்கு விளக்கம் கொடுத்து தங்கம் இருக்கிறது அந்த தங்கம் சரியா தப்பா என்று எப்படி கண்டுபிடிப்பது ஆசாரியனு பார்த்தால் எல்லாம் போல் தான் இருக்கிறது உரசி பார்ப்பான் உரைகளிலே உரசி பார்ப்பான் அதே போல் உரைகள் இதன்படி உரசி பார்க்க வேண்டும் கத்தன் விடத்தில் என்ன சொன்னார் உங்களுக்கு என்ன வழிப்படுத்தல் கொடுத்தார் நீங்கள் செய்கிறது சரியா தப்பா என்று இதன் மூலமாய்த்தான் கண்டறிய முடியும் என்று விளக்கம் கொடுத்தேன் கத்திரி பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக எங்கும் நிறைந்திருக்கிறதான சூழ்நிலையில் கத்தர் வர வேண்டும் முன்பதாக எலியா வந்து அந்த சபை இருக்க வேண்டும் என்று வாக்கியத்தில் வாசிக்கலாம் உள்ளாய் எல்லாத்திலும் அளிக்கப்பட்ட தேவ கருவைக்காக உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை நம்முடைய கத்திராய் வெளிப்படுவதற்கு காத்திருக்கு வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள் வெளிப்படுவதற்கு காத்திருக்க வேண்டியவருடைய தகுதியை எழுதியிருக்கிறதை பாருங்கள் நீங்கள் எல்லா உபதேசத்திலும் அறிவையும் அடைந்து இருக்க வேண்டும் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் எல்லா வரங்களினாலும் திருச்சபை நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட சபைதான் கற்றுடைய வருகைக்கு தகுதியாக முடியும் ஒரு சபைக்கு அப்போது ஒரு சபைக்கு பற்பல விதமான வரங்கள் கிரிய செய்த ஆவியினுடைய வரங்கள் கிரிய செய்கிறது என்றால் அது இறைவன் கொடுத்ததான வரம் இறைவன் கொடுத்ததான வரம் என்று சொல்லும் பொழுது அது என்ன ஒன்பது வரங்களை மட்டும் குறிப்பிடுகிறது அல்ல அதில் ஏராளம் உண்டு இவைகள் எல்லாவற்றிலும் சபை நிறப்பப்பட்டு நிரப்பட்டு வருகை காணப்படுகிற அவசியம் இப்படி ஒரு வந்து சீர்படுத்த வேண்டும் என்று மல்யா தீர்க்க தரிசியின் புத்தகம் கடைசி அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது வாசிக்கிறார் முந்தி எலியா தீர்க்க தரிசி வர வேண்டும் என்று எழுதியிருக்கிறது நான் வந்து பூமியை சங்காரத்தால் அழிக்காத படிக்கு அவன் திருப்புவான் இதோ கத்துடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எரியா தீர்க்க தரிசி அனுப்புகிறேன் கத்துடைய பரிசுத்தாமத்துக்கு இந்த காரியத்தை குறித்து அடிக்கடி பேசி இருக்கிறோம் ஆனால் திருச்சவையின் பிள்ளைகள் இந்த காரியங்கள்ல மிகவும் தெளிவாக இருக்க வேண்டுவது அவசியம் கத்துரை பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இது விளங்கவில்லை விளங்கவில்லை என்று சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது விளங்கிக் கொள்ளும்படியாக மறுபடியும் உங்களுக்கு அறிவிக்கிறேன் கத்துரை பரிசுத்தராமத்துக்கு உண்டாவதாக எரியா தீர்க்க அனுப்புவேன் என்று கத்தர் சொன்னார் அந்த பிரகாரம் எலியா வந்து வருகைக்கு முன்னதாக எலியா வந்து ஒரு எலியா வந்து விட்டார் அவர் யோவான் எலியா தீர்க்க அவர் வந்தார் வந்து ஏசுகிரிஷனுடைய வருகைக்கு பாதையை சிவைப்படுத்தினார் இப்பொழுது ஏசுகிரும் ராஜாதி ராஜனும் கத்தாதி கத்தரும் மகிமையும் பிறபுமாக அவர் வானத்திலிருந்து வெளிப்பட போகிறார் அவர் வரப்போகிறார் அவர் வருவதற்கு முன்னதாக அனுப்புவேன் என்று சொன்ன பிர அவர் வந்து சீர்பட வேண்டும் சீர்படுத்த வேண்டும் ஆனபடினால் அந்த சீர்படுத்துவதற்கு தேவனுடைய பிள்ளைகள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்புவிக்க வேண்டும் நீங்கள் சுத்த பொன்னாக வேண்டும் பொன்னாக தேவனுடைய சன்னிதானத்திலே காணப்பட வேண்டும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக எவ்வளவேனும் குறைபெற்ற மகிமையுள்ள சபையாக அவருக்கு முன்பாக நிறுத்தப்பட வேண்டும் என்றால் இந்த உங்களுக்கு அவசியம் தேவை திருச்ச வைக்க இந்த பாக்கியம் கிடைத்ததற்காக கத்திருக்கலாம் ஏராளமாய் நன்றி செலுத்துவோமாக கொடா கொடி சூத்திரம் செலுத்துவோமாக சீர்படுத்துகிற வேலையை தேவன் நடப்பித்துக் கொண்டிருக்கிறார் சீர்பட வேண்டும் என்று விரும்புகிற எந்த ஒரு ஆத்மாவும் நம்மோடு கூட வந்து ஐக்கியப்படக்கூடியதாக இருக்கிறது சீர்படுக மறுக்கிற எவரும் நம்மோடு கூட சேரமாட்டான் சேர்ந்தாலும் பிரிந்துடக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்கள் நம்முடைய ஊழியம் செஞ்சு தங்களுக்கு ஒரு சாணத்தை எதிர்பார்த்து பெரிய முக்கியத்துவத்தை வைத்துக் இருப்பார்கள் இங்கே வந்தவுடனே அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்காதவர்கள் வெறும் ஆட்களாக இருப்பார்கள் அதாவது சேர்ந்து இருப்பார்கள் அப்படியே வேண்டும் அப்படி இருந்தால் அவர்கள் மேல்நிலை அடைவதற்கு வாய்ப்பு சிலர் வருவார்கள் பெரியத்தை எதிர்பார்ப்பார்கள் நானும் என்று சொல்ல ஆரம்பிக்கும் போது தேவாவியானவர்தான் அங்கீகரிக்க மாட்டார் நாமல்ல யார் இடத்துல என்ன திறமை இருக்கிறதோ அவர்களை எடுத்து உபயோகப்படுத்துவதற்கு எச்சரிக்கையாக இருப்போம் அவர்களை உபயோகப்படுத்தவே மாட்டோம் கற்படி பரிசுத்தாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக தேவனுடைய பிள்ளைகள் எலியா தீர்க்க ஆழ்க்கைக்கு உட்பட்டு இருக்கிற மக்கள் சீர்படுத்துகிறவருக்கு தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு சொல்லோ அவர்கள் மகிமையிலே நிலைநிறுத்தப்படுவார்கள் கத்தோட வருகையிலே கூட்டி இந்த பிரகாரம் தேவனாகிய கத்த நம்மிடத்தில் கிரிய நடப்பித்துக் கொண்டிருக்கிறார் அவசியம் கத்திரை பரிசுத்திராமத்துக்கு சோத்திரங்களுக்கு தண்டனைகள் சிற்றைகள் உருவாகும் அதை பொறுத்துக் கொள்ள வேண்டுவது அவசியம் கத்திரை பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஊழியங்களுக்கு ஆடுகைக்கு உட்பட்டு அடங்கியிருந்து செயல்பட வேண்டுவது அவசியம் ீர்க்க தரிசிக்கு விசேஷ சீர்படுத்து வேலையை செய்கிறவருக்கு கிருப்படிந்து ஆசீர்வாத்தை முழுமைப்பாக பெற்றுக் கொள்வோமாக சோத்திரம் உண்டாவதாக நான் பொன்னாக விளங்குவேன் என்று யோக சொன்னார் அவர் என்னை புடமிட்ட பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்று பக்தன் சொன்ன நான் பொன்னாக விளங்குவேன் அவர் வரும்பொழுது அவரோடு கூட நானும் இருப்பேன் என்று ஒவ்வொருவரும் தன்னுடைய தீர்மானம் பண்ணிக்கொண்டு இதன் பிரகாரம் முன்னேற்றமடைய முன்னேறி தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்வார்கள் கத்தறிந்த வார்த்தைகளையும்